சச்சிதானந்த விஷ்வோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நும்வா புராணி விவிதாத்மாசூன் ஃகதம் சமையஷ புருஷம் விய மெய்ப்பொருளை உணர்வதற்காக கொடுக்கப்பட்டதாக இந்த உடம்பு இருக்கு அவலோகதிஷணம் புருஷம் விதாய சிஷ்ட புராணி விவிதா அஜயாத்மசக்தியிருஷ் சரீச பசூன் ஹகதம்சமன் தை தை அதுஷ்ட ஹிருதயா தேவகா தேவஹா முதலே சொல்லிட்டோம் கடவுளானவர் இதெல்லாம் பார்த்து அவருக்கு இந்த சரீரமெல்லாம் திருப்தி இல்லை எந்த சரீரத்தில் இருந்தால் அவன் தன்னை கடவுளாகவே உணர்வானோ அந்த சரீரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி புருஷம் விதாய மனுஷனை மனுஷ சரீரத்தை கொடுத்து சந்தோஷப்பட்டானான் இந்த சரீரத்தில் ஜீவாத்மா தன்னை கடவுளாக உணர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற சரீரங்கள்லாம் தன்னை கடவுளாக உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகையினால மனுஷரீரத்தை கொடுத்தார் இங்கே புருஷம் விதாயன்னா மனுஷிய சரீரம் விதாய யாருக்குன்னா ஜீவானாம் அப்படி நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஜீவானாம் ஆத்மசக்தியாக அஜயாக விவிதானி புறாணி சிருஷ்டுவார் அப்புறம் வந்து புறங்களை சரீரங்களை உண்டு பண்ணார் அந்த சரீரங்கள்லாம் என்னதுன்னா விரக்ஷான்னு சரீரசிருப பசூன்னு ஸ்ககதம்ச மத்ஸ்யான் இதெல்லாம் பார்த்துட்டு முடியல திருப்தி இல்லை தைஹி தைஹி அதுஷ்ட ஹிருதயா சனு புருஷம் விதாய கீதிருஷம் புருஷம் புருஷனுக்கு விசேஷனம் பிரம்ம அவலோக திஷனம் பணம் சம்பாதிக்கிற சக்தி உள்ள மனித உடம்புன்னு சொல்லலை உலக இன்பங்களையெல்லாம் ஆசையோடு தூய்க்கிற மனித உடம்பேன்னு சொல்லலை அது புண்ணியம் பண்ணுற மனித உடம்பைன்னு கூட சொல்லலை அதெலாம் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் புண்ணியம் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள மனித உடம்பை கொடுத்தாருன்னு சொல்லாமல் தன்னை கடவுளாக உணர்கிற வாய்ப்பு இருக்கக்கூடிய மனுஷ உடம்பை கொடுத்து அவன் அந்த தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்றத பார்த்து சந்தோஷப்பட்டாரான் இது ஒரு வேஃப் ப்ரெசன்டிங் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் நாங்கள்லாம் சிறு வயசு நிறைய கேட்டிருக்கோம் இந்த ஸ்லோகம் அதனால் இந்த ஸ்லோகார்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் சிரஷ்ட புராணி விவிதான்ய ஜையாத்மசக்தியான் சரீசபசூன் ஹகதம்சமத்யான் தைஸ்தைரதுஷ்டஹ்யுஷம் விதாய பிரம்மா அவலோகதிஷணம் உதமாபேவ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த